ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை நாம் பார்த்து இந்த பாடல்களை எல்லாம் பார்த்தோம் முதலிலே அதை பார்த்துவிட்டு இரண்டாவதாக உள்ள நாவரச பிறந்தகையினுடைய முதல் பதிகம் முதல் பாடலை நாம் பார்க்க வேண்டும் முதலிலே நாம் எப்பொழுதுமே ஞானசம்பந்த பிறந்தகை நாகரதம் பிறந்தகை சுந்தரமூர்த்தி பிறந்தகையினுடைய பாடல்களிலே முதல்லாவதாக உள்ள பாடல்களை பார்த்து விட்டு சென்றோம் என்றால் அடுத்தடுத்தாக ஏதோனாலும் பாடிக்கொண்டு வரலாம் பாடம் நடத்தி கொண்டு வரலாம் ஆனால் இப்பொழுது முந்தைய கிளாஸிலே வகுப்பிலே நடந்த ஞான சம்பந்த பிறந்தைகளை செய்த சோழரி செய்தியின் பதிகத்தை முதல் பாடலும் கடைசி பாடலுமாக நாம் பாடி நிறைவு செய்து அடுத்த பதிகமாக வருகின்ற நாவரச பிறந்தகையின் முதல் பதிகத்தை நாம் நாடி செல்லலாம் இப்பொழுது எப்பொழுதுமே ஒரு பதிகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய தொடர்பான ஒரு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க வேண்டும் பாடியவர் இயற்றியவர் யார் இயற்றியவரை அடுத்து அதை அடுத்து அது எந்த ஊரில் பாடியது அதை அடுத்து அதனுடைய பண் என்ன அந்த பண்ணுக்குரிய ராகம் என்ன அந்த ராகத்துக்குரிய சாணம் என்ன இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் பார்த்துவிட்டு இந்த பதியத்தினுடைய ஒரு சிறப்பு சிறப்பு இதை பார்த்துவிட்டு நாம் பாடல்களைக்கு செல்ல வேண்டும் பாடல்களைக்கு செல்லும் நான் முதல் வகுப்பிலே சொன்னது போல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அவர்கள்தான் செல்வர்கள் அவை போல அந்த பாட்டினுடைய பொருள் சிறிதாவது தெரிந்திருக்கவன் இதையடுத்து நாம் பாடலுக்கு செல்லலாம் இப்பொழுதே தெரிந்தும் தெரியாமல் இருந்தாலும் இருக்கலாம் நாம் முதலே சொன்னது போல பாடலை இயற்றியவர் ஞான சம்பந்த புறநகை அது எந்த ஒரு இன்னை சீர்காழி இந்த சீர்காழிக்கு பதிமூன்று பெயர்கள் பன்னெண்டு பெயர்கள் உண்டு சீர்காழி பிரம்மபுரம் வேணுபுரம் வெங்குரு பன்னெண்டு பேர்கள் இரண்டு பேருக்கு அத்தனை பதவிகளிலுமே பாடலுடைய தன்மை வந்துவிடும் இப்பொழுது அந்த பாடல் சீர்காழியிலே பாடியது பண் என்னவென்றால் அந்த புத்தகத்திலே போட்டிருப்பார்கள் நட்ட பாடை என்ற பண் நமது பண்களிலே ஆதி காலத்திலே முன்பகுத்திலே சொன்னோம் ஆதி காலத்திலே எல்லாம் பண்ணைத்தான் சொல்வார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பண்ணுக்குரிய ராகம் நட்டப்பாடை என்று சொன்னால் ராகம் கம்பீர நாட்டை என்று சொல்வார் ஏனால் இது தெரிந்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று முந்தைய வகுப்பிலேயே சொன்னோம் பண் என்று சொன்னால் இது என்ன ராகம்னே தெரியாம நாங்க எப்படி சார் பாடுறதுன்னு ஒரு கேள்வி எழலாம் ஏன்னா முந்தைய ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னே எல்லாம் பார்த்தோம் என்றால் ஆளுஞர எல்லாம் பண்களை சொல்லுவார்கள் தேவார பண்களை சொல்லி போயிடுவார்கள் ராகமோ தாளமோ சொல்லமா ஆனா இப்பொழுது நடைமுறை காலம் பண் என்று சொல்லிவிட்டு ராகம் இது தாளம் இது இது இந்த ஊரில் எல்லாம் சொல்லிவிடுவார் இது பண் நட பண்ணிலை அமைந்த ஒன்று ராகம் கம்பீர நாட்டை தாளம் ரூபக தாளம் இது ஞானப்பால் உண்டு பாடிய முதல் பதிகம் என்ற தோளுடைய தெரியும் இதற்கு அப்புறம் நான் முந்தைய ஒழுக்கிலே சொன்னது போல் தோடுடைய தெரியல் விடையேறி மதிசூடி காடுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரான் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேறிய பெம்மான் வனன்றே இது டெபினேஷன் யார் கொடுத்த பாலை குடித்தா என்று அவருடைய தந்தையார் வினவும் பொழுது அவர் கொடுக்கின்ற அவருடைய இப்படித்தான் இருப்பார் அவர் வந்துதான் இதை செய்தது என்று ஒரு உருவகப்படுத்தி காண்பிக்கின்றார் ஞானசம்பந்த அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நாம் இதெல்லாம் முடித்த பிறகு நாம் பாடலுக்கு சொல்ல வேண்டும் பாடலை முன்னையே நாம் சொல்லியிருக்கின்றோம் இருந்தாலும் உன் முன்னையே சொன்னது போல இரண்டு வரிகளை நாம் பாடிவிட்டோம் என்றால் நிச்சயமாக மற்ற அந்த பலங்கள் கூறாக நாம் பாடிவிடலாம் முதல் ரெண்டு வரை நான் சொல்லுகின்றேன் நீங்கள் கவனித்துக் கொண்டு வாருங்கள் திருப்பி எல்லாரும் சொல்லலாம் இப்பொழுதுமே ஒரு வினா எழலாம் உங்களிடம் இருந்து சங்கீத கச்சேரி எடுத்தோம்னா ஒரு கச்சேரினா ஒரு எடுத்து ஒரு சங்கதிகள் போட்டு ஒன்பை ஒன்பது சங்கதிகள் எல்லாம் போட்டு எல்லாம் பாடுகின்றார்கள் நம்ம தேவாரத்திலையும் அப்படி உண்டா அப்படி பாடியிருக்கின்றார்களா முண்டே இருந்த ஓதுவார்கள் எல்லாம் அவரை பாடினார்களா இப்பொழுதெல்லாம் பாடுகின்றார்களே அதையெல்லாம் பார்த்தோம் என்றால் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அவர்கள் தான் சொல்லு சொன்னோம் இந்த பாட்டினுடைய பொருள் தெரிந்து இந்த பாடலை பாடுவதுதான் முக்கியம் நம்ம வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்லும் பொழுது அதனுடைய வார்த்தைகள் பக்கமாக வெளிவர வேண்டும் என்று சொல்வார்கள் அதற்கு உதாரணமாக போன வழக்கில் சொன்னுடைய பெரும்பாலும் இது யாராலும் நமக்கு தெரிந்த ஒன்று ஒவ்வொரு ஊர்களவன் என்ன பாடுபடுகிறது அந்த ஊரை பற்றி சொல்லவும் ஒரு ஊர் சொல்லும்புது திருவாங்கூர் என்ற ஒரு ஊர் என்றார் திருவாங்கோர் என்னென்ன கண்டக்டர் சொல்லு சொல்லி கேட்கும் போது திருவாங்கியூர் வரல அது மனித வருகின்றது அதே போல சேரி நம்ம தோடுடைய செவியன் விடையேறி மதி தூடி காடுடைய பொடி பூசி என் உள்ளம் கவறு கல்வன் ஏடுடைய மலரான் ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேறிய பெருமான் இவனற்றே பெருமை பொருந்திய ஒரு ஊர் நமக்கெல்லாம் தெரியும் பீடுடையன்னா அது வந்து என்ன ஒரு பொருளை கொடுக்கும் வீடு உடைய வீடுடைய ஒரு பொருள் ஐந்து இடங்களில் பெருமை பொருந்திய பதியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் சீர்காழி வரியிலே தான் ஊழி காலத்திலே உலகம் நீரின் மயமாக இருந்த பொழுது இறைவனும் இறை சோழியிலே வருகின்ற காட்சி நிற்கின்றதோ இந்த சீர்காழி பணியிலே வந்து நின்றது அதுதான் மேல பார்க்கிறார் சோனியப்பாள உட்கார்ந்து அதைதான் வீடுடைய பிரமாபுரம் ஏறிய பெருமான் இவனன்றே என்று சொல்கிறார் பக்கத்தில் இருக்கிறவரை சுட்டி காட்டி நாம எப்பொழுதுமே இங்க இருக்கிறவங்களை சொல்லுவோம் அருகிலே இருக்கின்றார்கள் என்பதை சுட்டி காட்டும் முகத்தின் பெண்மான் என்று சொல்லுகிறார் அந்த பாடலை இப்பொழுது நான் பாடலாம் ரெண்டு வரையும் நான் பாடிடுறேன் ஏற்கனவே சொன்னது போல சங்கதிகளை சங்கதிகள் என்ற ஒன்று நாம இதில் சேர்த்து கொள்ள வேண்டியது அது போக போக நாமளே சேர்த்துக் கொள்ளலாம் ஏன்னா ஒரு பாடலை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக சொல்லலாம் பொதுவா எங்களுடைய சொல்லறது சங்கதிகளை போட்டு பாடுறோம் அப்படின்னா இங்கேயே இருக்காங்க நாட்டுக்கோட்டை கெட்டியா இருக்காங்க ஐயா கொஞ்சம் பாட்டை மட்டும் சொல்லுங்களேன் சங்கதிகள்லாம் அப்புறமா சொல்லலாம் ஏன் என்றால் சங்கதிகளை போட்டு பாடிக்கொண்டே சென்றோம் என்றால் நேரம் தான் போடலின் தன்மை குறைஞ்சிடும் பாட்டு பாடு ஒரு மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாட்டு கூட வராது இருபது பாட்டு முப்பது பாட்டு பாடக்கூடிய இடத்திலே நினைப்பார்களின் மனத்துக்கு ஒரு விட்டுமா இதுல தங்கி போறதுக்கே இடம் இல்லை அழகாக வார்த்தைகளை நீயே ஆனால் நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு விட்டு ஆனால் இதுல பொருள் தெரிவதற்கும் உண்மையில நல்லா தெரியுது நமக்கு அதனால சில பாடல்களை நாம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு பெரிய சபா கச்சேரிக்கு போறோம்னா அங்க நல்ல சங்கீதக்காரா எல்லாரும் வந்துருவா அப்போது நாம் பாட நம்முடைய திறமையை வெளிப்படுத்துவது அப்பயும் போயினா இப்படி பாடிட்டு போறேன்னு வச்சிருந்தோம் அவரு நல்ல என்ன ஒரு சங்கீதம் தெரிஞ்சவா என்ன சொல்லுவார் போதுவார் ஐயா நல்ல மடியா அழகா பாடினார் அவளைதான் மேற்கொண்டு எப்படி அதுல இருந்து டெவலப் பண்ணி தெரியுமா தெரியாதாங்க அவரே அவருடைய மனதில் உண்டுருவார் அது வேண்டாம் சில இடப்பொருள் ஏவல் என்று சொல்வது போல இடத்துக்கு தங்கால் போல் நம்முடைய பாடலுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளாம அமைப்பு முறையை பார்த்து போவார் அதே போல சங்கதிகளை போக போக கொஞ்சம் கொஞ்சமா நாம சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இப்பொழுது பாடலை தொடரலாம் இது எங்களுடைய ஆண்களுக்குரிய ஸ்ரீ வச்சிருக்கேன் ஒண்ணு வச்சிருக்கம்மா நாங்க மேல பாடும் நீங்க சுத்தீங்க பாடலாம் நாங்க கீழே பாடும் நீங்க மேல பாடலாம் ஒண்ணு ஒன்னு பாத்துக்கலாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல மறுபடியும் உங்க செய்தியை வச்சுக்கிட்டு நாங்க அப்படி மாறி வேற ஒண்ணு செவியம் விட தோவை மதி தோடி தோடு செவியம் வெடையோ தோவை உள்ள மா போய கால பின்னடி வரும் தாளம் கூடாமி போன பின்னாடி கூட வருமா வராத வலுக்கட்டாமல் இதனுடைய சொத்து இதை உனக்கு போன உல சொல்லும் இதுல நாம் ஓட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி இந்த நம்முடைய அந்த தாளம் வந்து கொண்டிருக்கும் அதுவே நாம நீ இப்ப போட்டு பாடிட்டு வந்து அதற்காக போடாமலும் இருந்து விட கூடாது போக போக தப்பா இருந்தா ரைட்டா அது நல்லா வழிக்கு சென்று விடும் வந்து விடும் அதனால போடாமல் பாட வேண்டாம் இப்போ எல்லாரும் இப்ப தோளுடையதுன்னு சொல்லும் போது ஒரு மூணு பேர் குறைதான் வந்தது நினைக்கிறேன் மற்ற பேரு குறைச்சு வரல அதனால தப்புங்கிறதே பாக்காதீங்க இறைவனுடைய சன்னதி இது இதுல தப்பதை பார்ப்பதற்கு நாம யார் இறைவனுடைய பாடலை நாம் அவரிடம் ஒப்புதிக்கின்றோம் அவருடைய பாடங்களே சமர்ப்பிக்கின்றோம் ஆனாலும் இதுல சாப்புரைட்டு அவர் பாத்துக்காரு ஒன்னும் பிரச்சனை அவரு இதெல்லாம் பாடுறதுலயே போதும் பாதுல தப்புரைட்டுங்கிறதே சொல்ல மாட்டேன் ஆனாலும் தைரியமாக பாடலோ நோக்குற ra nodare oranye priyem priyem dikor presmari tuhi kadudaye sudale podikuzya urle kavakav காலத்துல சொ நீங்க நடுவில பண்ணிக்கலாம் இடத்துல போட்டு ஏறணும் நாம எந்த இடத்திலும் எடுக்க வேண்டும் இதுதான் சமம் சொல்வார்கள் சங்கீதை கவர கவர மற்ற இரண்டு வரிகளையும் இப்போது நீங்கள் பாட வேண்டும் இதே மாதிரி வரியும் முதல் வரி போல மூன்றாம் வரி இரண்டாவது வரி போல நான்காம் வரி இப்பொழுது நகரம் நகரம் <ud glacial> <c little language> இந்த பாதியிலிருந்து சட்டம் ஜாதி வந்து இந்த பாதியில இருந்து சட்டம் புறத்தில் மேல நல்ல வேகமா வந்து இப்ப நீங்க ஒரு வரி அவங்க ரெண்டாவது வரி மூன்றாவது நானாவது அப்படி சொல்லணும் இப்ப முதல் இங்க இந்த பாதி மட்டும் ஜிச்சல உடனே உங்களுக்கு பதிமூணு பேர் பத்து பேர அதுவல்ல அந்த கணக்கு நாம் ஒலிக்கின்ற ஒளி எனக்கு ஒே தெரியல அந்த கடைசி எதுக்கு இது உங்களுக்காக இருக்குது ஒலிபெறி உங்களுக்கு இந்த சத்தம் கேட்கணும் நல்ல அறுபாட்டு நான் கத்துனேன் நாலு கட்டறதுல கத்துற மாதிரி நம்ம கொடுக்கிற சப்தங்கள் அதுல தான் அதுல தான் இருக்கிறது இப்ப எல்லோரும் சேர்ந்து நாலு வரையும் சேர்ந்து முடிக்க வேண்டும் அருள் செய்த இப்போ ஒரு தின உங்களுடைய இந்த நாலு வரியில எந்த வரியில உங்களுக்கு சப்தம் குறைந்து வந்தது உங்களுடைய இது யார் வேணாலும் மருத்துவம் கடைசி வரின்னு சொன்னால் மட்டும் போதாது நான் ஒரு வரியேன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லல எந்த வரியிலே சத்தம் குறைந்து வந்தது எல்லாரும் ஒரு சேர கீழுடைய விவரமாக நிறைய புரிக்கணும் பக்கம் அதாவது இந்த மூன்றாவது வரியில கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற மாதிரி மலராம் பணிந்து ஏத்த அந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சத்தம் குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அடுத்த சக்கள் ஏமா போகுது என்ன மற்ற தோடுடைய வெளியன் விடையேறிமதி தூடி காடுடைய உடலை கொடி போது என் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரம் ஏற்பருடைய அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கொஞ்சம் குறையுது என்றால் என்ன காரணம் அதை தந்த ஏடுடைய மலரா உனை நாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த இது வார்த்தை இருக்குது ஏழு அழகான் முனையினால் பணிந்தே முகாந்திரமே இல்லை விடலாம் பாட்டுக்கு சொல்ல வேண்டும் இன்னொன்று போயிட்டீங்க மத்தமாடலாம் யார் பாரு வருகின்றது நமக்கும் சாமிக்கும் ஏகாந்தமா நிறைய இடைவெளி இருக்கு ஒரு அஞ்சு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா ஏகாந்தமா இருப்பாரு சாமி விலகண்ட் எய்த்தா உட்கார்ந்தீங்கன்னா நீங்க புசா தோதிய சர்வமாதிரி அடிக்கலாம யார் கேட்பது என்பது இல்லை பரமன் கேட்பார் இதுலதான் பரமனின் பயன் தமிழ எல்லவா ஆனாலும் அந்த டயத்துல இது ராகம் தெரிஞ்சுன்னா நீங்க வரும் பாலியிலேயே போயிட்டு அரு நெறிய மறை வல்ல முனியகன் பொய்யை அலறு மேய பெருநிய விரமாதுரமேறிய பெம்மான் இவன் தன்னை ஒரு மனம் வைத்துனரை ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் சொல்வினை கீழில் எளிதாமே என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்த ஞானசம்புடைய பாடல் என்றால் ஒரு சொல்லியிருக்காங்க அவருடைய பெயரை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்னை பாடுவான் சுந்தரன் பொண்ணுக்கு பாடுவான் அதனால ஞான சம்பந்த பாட்டு நிச்சயமா அந்த பாட்டு கடைபிடி பாட்டு பாடும்போது இது ஞானசம்பந்த பாட்டு தெரிஞ்சுவிடும் இப்பொழுது கடைசி பாட்டு இந்த நாலு வரையும் பாடிட்டீங்க இந்த கடைசி வரையும் நாலு வரையும் நீங்களே பாடலாம் இந்த புஸ்தகம் புத்தகம் கொடுக்கலாம் எனக்கு இருக்க புத்தகம் இதான் உங்களுக்கு புத்தகம் தோருக்க இது பாதுகாப்பு பெற்ற கட்சியில வைக்கப்பட வேண்டிய ஒன்று யாருக்கு சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு நேரம் வகுப்பு முடிந்த விட இங்கே ஒன்றா அடுத்த வகுப்பு தேவை அல்லாத இப்போதே நிறைவு பாட்டு உங்களுக்கு பாட்டு தெரியுங்களா அரு நெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலறு மேய பெரு நெறிய பிரமாதுரமேரிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்திய தமிழ் வல்லவர் தொல்வி தேர்தல் எளிதானிய பிரமாபுரம் எழுதிய அந்த இடத்திலே பாடுகின்ற பாடல் பாடியிருக்கின்ற பாடல் அது அருள் சன்மையுடைய திருநெறிய தமிழ் அடுத்த பாருங்க திருநெறிய தமிழ் வல்லவர் யாரு பாடுகின்றாரோ வல்லவர் தொல்வினை தீர்தல் தொல்வினை தீர்ந்துவிடும் எளிதாக அதுவரே சொல்லுற எளிதாமே ரொம்ப எல்லாரும் கேட்பாங்கல்ல எல்லாரும் என்ன நமக்கு அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று சொல்லும் பகுதேரி செய்வினை வந்து அமை தீண்டப்படா சரிநீல கண்டம் என்று சொல்லுற அவ்வினைக்கு இவ்வினை எந்த வினையும் எதிர்படுகின்ற இந்த வினை வந்து எந்த வினையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்பதை தான் திருநெறிய தமிழ் வல்லவர் சொல்வினை இதில் எளிதான அருள் வரை வல்ல வரை உங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு பார்த்து அருள் அதாவது கிடைக்கறிய எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சொல்லுகின்ற பாடல்கள் வந்த முனியகம் வந்த வலிமை குருந்திய எப்படின்னு பொதுவான அர்த்தம் வலிமை இந்த இடத்துல ஞானம் வந்து வலிமை குருங்கிய அவருடைய புலமை சந்தை அவருக்கு அருள் சந்தை அது மிகவும் முனியகன் ஞான சம்பந்தன் முனியகன் பொய்கை அலறு மேய பிரமாபுரமேவிய பெருமை பொருந்திய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தான் யாரு ஞானசம்பந்த அவர் ஒரு நெறிய மனம் வைத்து ஒருமைப்பாட்டுடன் ஒரு நெறிய இந்த தமிழை நாம் ஒருமை பாட்டுடன் ஒருமை இங்க வந்து நினைக்கிட்டையும் எல்லாரும் சொல்லும் போது வேற எந்த சிந்தனையும் வராது பிரதோஷ காலத்தில் எல்லாரும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கைலங்கரிய இங்கே வந்துவிட்டது போல் ஒரு காட்சி ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உலகில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் பொறியதே உண்மை ஆதினர் ஒரு நெறிய மனம் வைத்து உணர் மனதிலே வைத்து நாம் அந்த பாடல்களை சொல்வது மனசார மனசோட பலம் அதன் அவரது பிறகு மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடிய பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று சொல்லுவார் ஞான சம்பந்தன் உரை செய்த பெருநெறிய தமிழ் ஞான சம்பந்த பிறகு அருள் செய்த அருள் தன்மை வாய்ந்த தமிழ் பாட திரு நெறிய தமிழ் வல்ல வரும் கொள்கை தேர்தல் என்று நிறைவு செய்கின்ற இந்த பாடல முதல் நான்கு வரிகளை போல இந்த வரிகளையும் நான் பாடுபடுகிறேன் ரெண்டு ரெண்டு தர ஒரு வரியை சொன்னவங்க சரியாக இருக்கும் ஒரு வரி ஏதாவது ரெண்டாவது வரி தான் படி விடுவோம் மே முல்ய அலர் மேல சொல்லு ஒரு ஞான திரு நெறி வே ஒரு பாடல்களை எல்லாம் நாம் பாடிவிட்டால் நம் வினை தீர்ந்து விடுமா ஞானசம்மந்த சொல்கின்றார் கோளறுபதிகிடையே ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் நான் அரசாழ்வதான நமதி என்று சொல்கின்ற எப்படி நாம் பொருள் கொள்ளலாம் யாராவது தெரிஞ்சா சொல்லலாம் இதற்கு பதில் யாரேனும் தெரிந்தாலும் சொல்லலாம் எடுத்துக் கொள்ள இருநிய தமிழ் வல்லவர் சொல்வினை தேர்தல் எளிதாமே அது வலிதாமே எளிதாமே எப்படி முடியும் அருளாளர் பெருமக்கள் அள்ளி தந்த செல்வங்கள் பாவம் செய்து கொண்டே போகின்ற அதுல பாதி புண்ணியம் செய்கின்றார் இந்த புண்ணியம் வந்து இந்த பாவத்தை கரைக்குமா மீட்குமா இல்ல அது எப்படி அதனுடைய தன்மை இருக்கும் நவகிரங்க சொன்னோம் இல்லையா ஆனத்தில் மாலையோடும் அடியாது வானில் அரசால் வராணி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி தனி பாம்பிற உடனே ஆதரவு நல்ல நல்ல அது நல்ல நல்ல அடியாரவருக்கு முதல் நாம் முன்ன வகுப்பிலேயே சொன்னோம் காஞ்சி மகா அறிந்து சொல்லும் போது அட்டகிரக சேர்க்கையை அந்த சேர்க்கையின் போது இந்த பரிகட்டை பாடங்கள் எல்லாம் சொத்தமாக அது போல சரியாயி நவகிரா நேரம் போயிடுச்சு என்னென்ன சனி கிரகம் ரெண்டரை வருஷம் ஒரு இடத்துல இருக்குன்னா அது என்ன செய்யணும் செய்யும் ராகு பயிற்சி குரு பயிற்சி இப்ப அடுத்தது சுக்கர பயிற்சி ராகுது நவகொள்களும் ஒவ்வொரு வந்து இதிலிருந்து நான் தெரிந்து கொள்வது ஈஸியாக நம்ம எப்படி செல்ல வேண்டும் இந்த நவகிரகம் அவர்கிட்ட போய் தானிட்டீங்க பாட்டு ஞானசம் அடியார்க்கவே எங்களை ஒண்ணும் செய்யுமா அவருக்கு தெரியும் வர கொடுத்தவங்கலையே கை வைக்கிற கரு எறும்பு கருதான் உங்களுக்கு தெரியும் வர கட்டுதா எறும்பு சாமி என்ன அப்பதான் நடக்குதான் என்னப்பா என்ன சாமி நாங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறோம் நீங்க சிரிச்சுக்கிறீங்களா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லை நீங்கள் செய்வதை செய்யுங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் ஆனால் இவன் என்னுடைய அடிவன் என்று தெரிந்த போது கொஞ்சம் சுமாராக செய்யுங்கள் நமக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு பானம் தெரியுது காத்தாச்சு வெள்ளோல் வருகின்ற ஒரு ஆற்றிலே ஒரு தடுப்பானை போட்டு ஒரு அணையை போட்டு சிறிதிறிதாக விடுகின்றோம் இரை கொஞ்ச கொஞ்சமா வேணுங்கிறது அதுமேல் சாமி நம்ம இந்த பாடல்களினால் குறைக்கலாம் நாம எவ்வளவுதான் தெரிஞ்சிட்டு போடல பாட்டா கரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அர்த்தமே அதனுடைய தன்மையை குறைக்கலாமே தவிர முழுவதுமாக அடைபடுமா என்பது கொஞ்சம் சந்தேகம் புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீரு புண்ணியம் செய்தனமே மனமே அதுதான் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே அப்படி சொல்றது ஆனால் இந்த நாம் பாடினோம் என்றால் நமக்கு மட்டும் இல்ல நம்மளுடைய சந்ததிகளும் நன்றாக செவ்வனே செல்வது நிச்சயமாக சொல்லலாம் சந்ததிகள் அருமையான ஒரு ஒரு வழிபாடு செய்கின்ற வழிபாடு இந்த அன்மீக செய்யறதெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு உங்களுடைய பின் சந்ததிய ஒரு நன்றாக ஒரு அருமையான ஒரு ரோட்டம் போட்டு கொடுக்குறீங்கன்னு சௌரியமா வந்துட்டு போறேன் வினைகளை நாம் குறைத்து கொள்ளலாம் அதனால என்ன சொல்றாரு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் செய்ய சொல்றாங்க அப்படின்னா எல்லையாவது கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு எல்லாம் ஐம்பது பிரதோஷ காலம் என்பது ஒரே இடத்துலதான் தெரியும் பிரதோஷம்னா எங்கன்னா கபாலக கோயிலுக்கு இப்ப எல்லா இடங்களிலுமே பிரதோஷம் மிக சிறப்பாக நடைபெற்று வருது எல்லா ஆலயங்களிலும் எல்லாருக்கும் அந்த தன்மை வந்து விடுது எல்லாம் நல்லா செய்யணும் போகணும் அது போலது வினைகளை நாம் செய்கிட்டே அதான் வினை அறுத்தவன் வினை அறுத்துவன் என்ற தகவல் அதனால செய்கின்றதை நாம் நன்றாக செய்து விடுத்தோம் என்றால் எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை என்றுதான் சொல்றோம் அதனால இந்த வினைகளை பாடல்கள் பாடுவதைனா நாம் கொஞ்ச ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த எந்த வினையா இருந்தாலும் இதை கட்டிட்டு ஒண்ணு இல்லாம போயிடும் பிறகு இப்பொழுது ஒருவே நான்கு பின்னடி கடைசி பாடம் நாலு சொல்லிட்டு அடுத்த பாடம் சொல்லுவோம் अरु रे रिये मरे वल्लमोनी यक कुरि रे मियारे देउ रे रिये निरामरु रे नीर ते मारि असनय अरु रे रिये म्हाम बेता ततुम बनतने उरेति தீவிரமே தம்பி வாசுவ குளிவீதி செல்ன்னை இதுவும் நான்hardt செல்லம் ஞான சிந்தர் வருசெயிலே நால்வர் கோர்மக்களிலே வருசெயிலே இரண்டாவது இடம் பெறுபவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் வரலாற்றை அடுத்த வகுப்பிலை வைத்துக் கொண்டு இன்று பாடலை மட்டும் நடத்திவிடுவோம் வரலாற்றை அடுத்த வகுப்பிலே சொல்லி மறுபடியும் பகலும் பிரியாடு வணங்குவன் எப்பொழுது வயிற்றில் அகம்படியே குணரோடு துடைக்கி உடக்கியிட ஆற்றேன் அடியேன் அிகை கடிலானே அம்மானே திரு அருகை சுரை அம்மானே ஆற்றேன் அடியேன் என்ன கூட்டாய் கொடுமை பல செய்தன நானே இந்த கூச்சுவன் வந்து படாத பாடுபடுத்துகின்றானே அதை வந்து என்னிடமிருந்து அகல மாட்டாயா அகல விட மாட்டாயா நான் என்ன செய்ய கொடுமை பல செய்தத நான் அறி என்னை அறிந்த வகையில் நான் அறிந்த வகையிலே நான் எதுவும் செய்யவில்லை அடிக்கை உன்னுடைய திருவடியை இரவும் பகலும் எப்பொழுதுமே இதை எப்படி சொல்றது மாணிக்கவாசர் சொல்றார் இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வார்கள் இதை வேற இதை விட்டா வேற எப்படி சொல்ல முடியும் கண்டு வைக்கிற நேரம் கூட உன்னை மறக்கக்கூடாது சுந்தரபூர்ச்சி அவன்கள் நச்சவா உன்னை நாம் மறைக்கணும் சொல்லும் தான் நமக்கு வாய்ப்பு இதை போல ஏற்றாய் அடிக்கை இறவும் பகலும் தெரியாது வணங்குவன் எப்பொழுதும் அது எந்தேரம் கிடையாது சில பேர் தூக்கிட்டு போதே நமச்சிவாயு சொல்லிக்கிட்டே முருவா முருவா ஐடிக்கு உள்ள வாங்க உள்ள வாங்க ஆமா ஆமா இரவும் பகலும் பிரியாது வணங்குவலும் எப்பொழுதும் தோற்றாத வகிற்பின் நகம்படியே இந்த ஒரு பழமொழி உண்டு தலைவலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் ஏன்னா ஒருத்தருக்கு சொல்ல முடியாது இந்த அனுபவத்தன்மையை சிவபோக அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் அனுபவத்தன்மையினால் எதையும் உணர முடியுமே தவிர காட்ட இயலாது ஒரு செங்கல் காட்சி வீசதுன்னா அதை அனுபவிக்கலாம் ஆகா அருமையான காற்று காற்று அது கையில காட்டவும் முடியும் அனுபவத்தன்மை அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அனுபவத்தம் அதனால தான் வயிற்றின் அகம்படியே புதரோடு துடைக்கி முடக்கிட வயிற்று வலி வந்ததுன்னா வயிற்று வழி வந்ததென்றால் அதை நிச்சயமாக சகித்துக்கொள்ள ஏறாரு நம்ம தலைவலி வந்தாலும் ஒரே கட்டு இழுத்து ஒரு கட்டு கட்டி தலைவனை போட்டு அமைங்க என்ன பாடுபடுறோம் வயிற்று வலி வந்தது வயிற்று வலி வயிற்று வலி உள்ள போட்டு உருட்டி அடிச்சது உடக்கி முடக்க என்னால் தங்க இயலவில்லை அது செய்கின்ற ஒரு வயிற்று வலி அப்படிப்பட்ட வயிற்றுவெளி ஏன் சார் இது வந்தது இவர் செய்த ஒரு பாவமா இந்த வயிற்றுவெளி வருவதற்கு காரணம் என்ன சுவாமி அடிவரு பெருமக்களை தன் வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு சோதனை செய்வார் தாங்க முடியும் தாமிக்கிட்டு நம்மகிட்ட வந்து சோதனை செஞ்சாலும் தாங்க வேண்டியது ஒரு லேசா ஒரு கீரை இருந்தாலே ஆணு கட்டி ஒண்ணும் பண்ண முடியாம உட்கார்ந்து இந்த வைப்பு வலியை கொடுத்த ஆண்டவன் அதற்கு அடுத்த வாரம் அந்த பதில் வரும் இந்த வயிற்றோடு துடைக்கி முடைக்கிட ஆச்சே அடியே அதிகை கடிலே விரட்டான துறை அம்மானே இந்த வயிற்று வலியை தீர்க்க மாட்டாளாம் இதுதான் இந்த வயிற்று வலி தீர்னம் இப்பொழுதும் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வயிற்று வலி கொஞ்சம் ஊதிய எடுத்து தண்ணீர் மூணு புடிச்சுட்டு இந்த பரியத்தை போகணும் நடக்கூடியம் ஆயிடுமா சார் உடனே கேள்வி நமக்கு வரும் சரியாயிடுமா சார் நம்முடைய வாழ்க்கையே நம்பிக்கையிலேயே தானா ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா சார் கேட்டேன் எப்படி இருக்க நம்பிக்கை அதை போல வயிற்றோடு துடைக்கி முடக்கேன் அடியேன் அதிக கெடிலான வயிற்று வழி தீருமையா பாடுகின்ற பொருள் இந்த வரலாறு அடுத்த வருத்திலே நாம் பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த பாடலை பாடி காட்டிட்டு நம்ம நிறைவேற்ற உம் இது வந்து நவரோஸ் பண்ணிலை அமைந்த ஒன்று இந்த பண்களிலே பார்த்தோம் என்றால் நான்கு பண்கள் ஒரு ராகத்தை குறிக்கும் அதாவது கொல்லி கொல்லி கவானம் காந்தாரம் காந்தாரம் இந்த நாலு பண்கள் தேவாரத்திலே இடம்பெறுகின்றன அதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரே ராகம் நவ்ரோஸ் தாகம் எந்த காந்த காந்தாரம் போட்டிருந்தாலும் அதனுடைய ராகம் நிச்சயமாக நவ்ரோ சாகமாகத்தான் இருக்கு மத்தியம திருடியிலே பாட வேண்டிய பாடல் இது இது ஆதிதாளத்திலே அமைந்த ஒன்று இந்த மோதிர விரலிலே நாம் பாடலை ஆரம்பிக்க வேண்டும் கூலகலே கொடுமை பலசேதனா அரிய சொல்லி பாருங்க கூத்த இன்னும் செய்யல நல்லாவே பாடல புரியுது நம்ம கொள்கையை தீர்த்து விட்டவங்க பாடல பாடி முடியாது கொடுமை ye hasti kee rewaa pagalo apriyaa de vanan govan yes paala to ye taayikee rewaa pagalo apriyaa de vanan govan ye pole bas do bari modle do bari pole totra den pagite agam padiye kugarode tudaki si bodaki chide totra den pagite agam padiye ோட ஆடி வரலாற்றை சொல்லி இந்த பார்வையிலாம் நாம் தெரிவித்து பார்த்துள்ள நம பார்வதி சொல்லாடுடைய சிவனே போர்க்கே